அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் பதினான்காம் அத்தியாயம் அருளாலயம் தன்னில் திரு மகாலிங்கமாய் சத்குருநாதர் தமது மகா சமாதிக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னரே ஷட்கோண வடிவத்தில் ஒரு சமாதி குழி கட்டி வைத்து அதில் மணல் பரப்பி அதை தாம் அடிக்கடி சுற்றி வருவார் இதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு சமயம் அந்த இடத்திலிருந்து கிழக்கு திசையில் சற்று தூரத்தில் ஒரு குழி வெட்ட ஆரம்பிக்கும் சுவாமிகள் தமது உடலை களைய ஆயத்தம் செய்கிறார் என்று நினைத்து பல பக்தர்கள் அவரிடம் அன்றாடி தாங்கள் எங்களை விட்டு போகக்கூடாது என கண்ணீர் மலுகினர் தயாபரரான சத்குருநாதரும் அந்த எண்ணம் எல்லாம் சுவாமிக்கு இப்பொழுதில்லை இங்கு சண்டி ஹோமத்திற்காக ஒரு ஹோம குண்டம் அமைக்க வேண்டும் இங்கு பெரிய ஹோமங்கள் எல்லாம் நடக்கும் என்று ஆறுதலாக சொல்லி அந்த குழியை மூடிவிட்டார் சுவாமிகளின் மகா சமாதிக்கு பிறகு முதலாவது ஆண்டு ஆராதனையில் சண்டி ஹோமத்திற்கு ஏற்பாடு செய்யும் போது அதற்காக சாஸ்திரத்திற்கு இணங்க ஹோம குண்டத்திற்கு ஒரு இடம் குறிக்கப்பட்டது அச்சமயம் திருக்கோவிலூரில் இருக்கும் சக்கரவாணி என்னும் தையல்கார பக்தர் முற்கூறிய சம்பவத்தை யோகி சுவாமிகளிடம் நினைவு கூறினார் உடனே இந்த விஷயங்களை கேட்டறிய முகுந்தானந்த சுவாமிகளை அணுகிய போது எதிர்பாராத விதமாக அதே சமயத்தில் பழங்காலத்து பக்தரான திருக்கோவிலூர் வக்கீல் பி ஆர் சுப்பிரமணிய ஐயரும் வந்து சேர்ந்தார் அவ்விருவரும் பழைய சம்பவத்தை ஞாபகப்படுத்தி கொண்ட போது சண்டி ஹோமத்திற்காக தற்சமயம் நிர்ணயத்தை எடத்தேதான் சுவாமிகளும் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக குறிப்பிட்டிருந்தார் என தெரிய வந்தது குருநாதர் ஒரு திரிக்கால ஞானி சித்த புருஷர் அவருடைய சித்த சங்கல்பம்தான் நிறைவேறியது என்பதில் ஐயமில்லை சித்தர்களின் சமாதிகளே பெரிய கோவில்களாக திகழ்கின்றன என்று அவர் அடிக்கடி கூறுவதுண்டு சித்தலிங்க மடத்திலிருந்து தப்போவனத்திற்கு இடமாற்றம் செய்யும் போது சுவாமிகள் சில பக்தர்களிடம் ஸ்ரீ ரகோத்தமரின் அருகில் படுத்துக்கொள்ளவே சுவாமி தப்போவனம் செல்கிறது என்று சொன்னது உண்டு ஒருவன் படுத்து பலரை வாழ வைப்பான் என்று சமோ சமாதியில் தமது சாநித்தியம் எப்போதும் விளங்கும் என்றும் தப்போவனம் ஒரு பெரிய திருப்பதியாக திகழும் என்றும் ஆன்மீக பசி உள்ளவர்களுக்கு ஒரு ஞான புகலிடமாக விளங்கும் என்றும் வருங்கால குறிப்பை தந்துள்ளார் சாமிகளின் ஆக்னியப்படி அருகோன வடிவில் சமாதி கோவிலாகிய கர்ப்ப கிரகமும் அதை சுற்றி பிரகாரமும் பதினாறு கால் மகாமண்டபமும் நிர்மாணிக்கப்பட்டன பன்ருட்டி பக்தர் டி வி ராமமூர்த்தி ஐயர் தான் வடநாட்டு யாத்திரை மேற்கொள்வதற்கு முன்பு மகாலட்சுமி யாத்ரா சர்வீஸ் நடத்தும் எஸ் வி டி ஐயருடன் கூட தபோவனத்திற்கு தரிசனத்துக்கு வந்தார் சத்குருநாதர் யாத்திரை நன்றாக நடக்கும் என்று ஆசி கூறினார் எஸ்வி டி ஐயர் அவர்கள் சுவாமிகளின் உபயோகத்திற்காக ஏதாவது வாங்கி வர விருப்பம் என்று கூறி மான் தோல் புலி தோல் வாங்கி வரலாமா என்று கேட்டார் இங்கு எல்லாம் இருக்கிறதே என்று முதலில் கூறிய சுவாமிகள் அவர் வற்புறுத்தலுக்கு இணங்கி ஒன்பது அங்குலத்திற்கு மேல் பன்னிரண்டு அங்குலத்திற்குள் நல்லது ஒரு நர்மதா பானலிங்கத்தை வாங்கி வர அனுமதி அளித்தார் ஐயர் அவர்களும் காசியிலிருந்து அவ்வாறே பானலிங்கத்தை வாங்கி வந்தார் ஆனால் ஏதோ ஒரு காரணமாக தப்போவனம் வர காலதாமதமாகிவிட்டது சுவாமிகள் மகாசமாதி அடைந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் ஆசிரமத்துடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார் சுவாமிகளுடைய சங்கல்பத்தினாலேயே இந்த பானலிங்கம் வந்துள்ளது என்று அறிந்து அதை தப்போவனத்திற்கு உடனே கொண்டு வர வேண்டும் என்று கூறினார்கள் ஐயரும் லிங்கத்தை எடுத்துக்கொண்டு தப்போவனத்திற்கு விரைந்தார் மரத்தினால் ஆவுடையார் தயார் செய்து அதில் பானலிங்கத்தை பொருத்தி ஸ்ரீ ஞானானந்த மகாலிங்கத்திற்கு மகாபிஷேகம் செய்யப்பட்டது ஆதிசங்கரே சண்மத ஸ்தாபனாச்சாரியார் என்பார்கள் வேதத்தில் கூறியபடி கணபதி சிவன் விஷ்ணு சூரியன் பராசக்தி சுப்பிரமணியம் என்று வித உருவ வழிபாடுகளுக்கு அவர் வழிவகுத்தார் நம் சுவாமிகள் சங்கர வந்துள்ளதால் சமாதி அருளாலயத்தில் ஆறு தூண்களில் ஷண்மதங்களை குறிக்கும் பிம்பங்கள் சிற்பங்களாக அமைக்கப்பட்டுள்ளன கானபத்தியத்திற்கு ஞான விநாயகரும் நிருத்திய கணபதியும் சைவத்திற்கு தட்சிணாமூர்த்தியும் நடராஜரும் வைஷ்ணவத்திற்கு வேணுகோபாலனும் பாண்டுரங்கனும் சௌரத்திற்கு தாமரையில் அமர்ந்துள்ள சூரிய பகவானும் ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் ஆதித்யனும் சத்தத்திற்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியும் ஸ்ரீதுர்கையும் கௌமாரத்திற்கு ஞானஸ்கந்தராகிய தண்டாயுதபாணியும் திருச்செந்தூர் முருகனுமாக இந்த ஆறு தூண்களில் காட்சியளிக்கிறார்கள் ஆத்மாவையும் பரமஹம்சரையும் குறிக்கும் ஹம்ச பக்ஷியும் ஓங்காரமாகிய பிரணவமும் தூண்களில் பொறிக்கப்பட்டுள்ளன ஒரே கடவுள் பல வடிவங்களில் திகழ்கிறார் உருவமாகவும் அருவமாகவும் உள்ள லிங்கத்தை உருவாருவம் என்று சொல்வார்கள் சிவசக்தி ஐக்கிய வடிவமான இந்த சிவலிங்கம் எல்லா குறிகளுக்கும் அப்பாற்பட்டுள்ள பரம்பொருளை குறிக்கும் இந்த மகாலிங்கம் சமாதிக்குழியில் வீற்றிருக்கும் குருநாதரின் சிரசின் பிரம்ம ரந்திரத்தின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது சத்குருநாதினின் திருமேனியை சமாதி குழியில் அமர்த்தும் போது சித்தா காச முத்ரையுடன் கூடிய அவர் திருக்கரங்களில் சுவர்ண மேரு வைக்கப்பட்டுள்ளது சமாதியில் அவரது ஜீவ சைத்தன்யம் என்றென்றும் இருப்பதால் வேறு எந்த விதமான எந்திரமும் தேவையில்லை எனினும் மகா மேரு அவர் கையில் இருப்பதால் கும்பாபிஷேகத்தின் போது ஸ்ரீ வித்யா சோடச்சி மந்திர ஜப ஹோமங்கள் செய்து அபிஷேகம் நடைபெற்றது ஆசிரமத்து கோவிலில் ஞான விநாயகர் ஞானஸ்கந்தர் இந்த இரண்டு மூர்த்திகளின் நடுவில் ஒரு சிறிய ஞானானந்தரின் சிலா விக்கிரகம் பூஜையில் இருந்து வந்தது சுவாமிகளின் ஆக்னியப்படி இந்த திருவுருவம் திருமேனியுடன் சமாதியில் வைக்கப்பட்டது இந்த அருளாலயத்தில் சத்குருநாதர் ஸ்ரீ ஞானானந்தேஸ்வர மகாலிங்கமாய் அன்று போல் இன்றும் அருளாசி வாரி வழங்கி வருகிறார் மணிமண்டபத்தின் சிலா விக்கிரகத்திற்கு எதிரிலும் ஸ்ரீ வேணுகாபாலன் சன்னதிக்கு எதிரிலுமாக ஒரு தீபஸ்தம்பத்தை சுவாமிகள் பிரதிஷ்டை செய்திருந்தார் இதை பக்தர்கள் மகர விளக்கு என்பார்கள் அடியேல் கூர்ம வடிவில் ஆமை வடிவில் பீடமும் அதன் மேல் எழும்பும் ஸ்தம்பத்தில் ஜோதி முகங்களுடன் கூடிய ஏழு தட்டுக்களும் உச்சியில் பறக்கும் நிலையில் உள்ள ஒரு கிளியும் கொண்ட இந்த உயரமான விளக்கு கேரள தேசத்து பாணியில் மிக நேர்த்தியாக அமைந்துள்ளது முக்கியமான நாட்களில் தாய்மார்களும் பெண் குழந்தைகளும் மகர விளக்கு ஏற்றி அதை சுற்றி பாட்டு பாடி அடிப்பார்கள் ஆனந்த கழிப்பை குறிக்கும் கும்மி தேவி வழிபாட்டிற்கு மிகவும் உகந்ததாக சொல்வதுண்டு சில சமயம் அம்பிகை வடிவமான சுவாமிகளும் தாய்மார்கள் குழந்தைகளுடன் சேர்ந்து ஆனந்தமாக கும்மி அடிக்கும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும் கும்மியில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கி நிற்கும் தாய்மார்களே குருநாதர் கடிந்து கொள்வது போல் நடித்து கைகளை தட்டி காட்டி அவர்களையும் கலந்து கொள்ள செய்வார் சுவாமிகள் இந்த மகர விளக்கை அமையவிருக்கும் அருளாலயத்திற்கு எதிரிலும் மணிமண்டப் கோவிலுக்கும் எதிரிலும் உள்ள இடத்திற்கு மாற்றி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று தமது ஆக்னியை முன்னதாகவே தெரிவித்து இருந்தார் அவ்வாறே அருளாலய மகாமண்டபம் நிர்மாணித்த பிறகு மகர விளக்கு இடம் மாற்றி அமைக்கப்பட்டது கூர்ம பீடம் எல்லா உலக தோற்றத்திற்கும் ஆதாரமாகும் தானே தன் மகிமையில் நிலை பெற்றதாய் விளங்கும் பிரம்மத்தை குறிக்கும் அதற்கு வேறு ஆதாரம் தேவையில்லை தீப சம்பத்தின் ஏழு தட்டுகளில் கீழே உள்ள முதலாவது தட்டு அறியாமி என்னும் அவீத்தியை குறிக்கும் அவீத்தியையினால் ஆத்மா மறைப்பட்டது போல் தோன்றவைக்கும் ஆவரணமே இரண்டாவது தட்டு இரண்டற்ற ஒன்றாய் உள்ள பரம்பொருள் பலவாக தோன்றும் விட்சேபம் என்பதே மூன்றாவது தட்டு சத்குருநாதரிடமிருந்து அடையும் ஆத்மஞ்ஞானம் சிரவணாதிகளாக இருக்கும்போது பரோட்ச ஞானம் என்றும் அதுவே சாட்சா காரமாக அனுபூதியாகும் ஞானம் என்றும் முறையே நான்காவது ஐந்தாவது தட்டுகளாக அமைந்துள்ளன இதுவரை நான் கிருத்தார்த்தன் ஏதோ செய்து ஏதோ ஒரு காலத்தில் கிருத்தார்த்தனாவேன் என்றும் மனிதன் நினைப்பதே அவனது சோகமாகும் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் ஆத்மா நித்திய சுத்த புத்த முத்த சுவாவமான சச்சிராந்த வடிவம் என்ற அபரோக்ஷானம் ஏற்பட்டதும் ஒருவன் இந்த துக்கத்தை கடக்கிறான் இந்த துக்க நிவத்தியே மகரவிளக்கின் ஆறாவது தட்டாகும் இந்நிலையில் உள்ளவன் எப்படி இருப்பான் ஆத்மானந்தத்தில் திளைத்து நித்திய திருப்தனாக இருப்பான் இந்த நிரங்குச திருப்தியே ஏழாவது தட்டு இந்த ஏழம் ஜீவனுடைய ஏழு அவசைகளாகும் இந்த ஏழு நிலைகளையும் தாண்டி பேரின்பத்தில் உள்ள ஜீவன் முக்தன் பறக்கும் கிளியினால் குறுக்கிடப்படுகிறான் கிளி பறக்கும் போது ஆகாயத்தில் சுவடுகள் இருப்பதில்லை அல்லவா அதுபோல எவ்வித சங்கற்பமும் கர்த்திருவமும் அற்ற மகா கர்த்தாவாகிய ஜீவன் முக்தனுடைய செயல்கள் எவ்வித மனோவாசனையும் தராது இந்த ஏழு தட்டுக்களையும் குண்டலினி யோக பிரகாரமாகவும் விளக்கம் தரலாம் தீபஸ்தம்பம் நமது முதுகெரும்பாகிய மேலு அதன் நடுவில் இடா கிங்கலி சுட்சுங்னா ஆகிய மூன்று நாடுகள் இருக்கின்றன சுட்சுங்னா நாடியில் உடலில் எரு குழிக்கு சிறிது மேலாக உள்ளது மேல மூலாதாரம் என்னும் சக்கரம் மேல் கருக்குழிக்கு எதிரில் சுவாதிஷ்டானமும் தொப்புட்குழிக்கு எதிரில் மணிப்பூரக்கமும் மார்பு குழிக்கு எதிரில் அனாகத்தமும் தொண்டைக்குழுக்கு எதிரில் விசுத்தியும் பூர்வ எதிரில் ஆக்னேயம் ஆகிய ஆறு சக்கரங்கள் உள்ளன இவைகளை தாண்டி ஏழாவது தலையில் பிரம்மரந்திரம் என்னும் உச்சி குழிக்கு கீழே சகசிராரம் இவைகள் யோகிகளின் அக காணப்படுவை புறக்கண்களுக்கு புலப்படாது மூலாதாரத்திலிருந்து ஆறு சக்கரங்களும் முறையே நிலம் நீர் அக்னி வாயு ஆகாசம் மனது என்ற தத்துவங்களை குறிக்கும் குண்டலினி சக்தி கீழே மூலாதாரத்தில் உறங்குகிறது அது இந்த ஆறு ஆதார சக்கரங்களை கடந்து சஹசிராரத்தில் சிவனோடு ஐக்கியமாவதே குண்டலினி யோகமாகும் இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம்